ீிாமூர் சுந்திரூத்தீம்யே கமா ம்ூமமத பூர்ணமிதம்ூர்ணமுத பூர்ணமா பூர்ணமேவிஷ Om Shanti, Shanti, Shanti. Om Shanti, Shanti, Shanti. MANTRA மைத்தேயிபிராணம் ஆராது மத்திர தம் பராத்மோதிரம் தம் பரா यो न्यत्रात्मनः क्षत्रं वेद यो न्यत्रात्मनः स्वत्रं वेद लोकास्तं परादुहु लोकास्तं परादुहु यो न्यत्रात्मनो लोकान् वेद यो न्यत्रात्मनो लोकान् वेद देवास्तं परादुहु देवास्तं परादुहु यो न्यत्रात्मनो देवान् वेद भूतानितं योन्यत्रात्मनो भूतानि सर्वं इदं ோ इमे देवा, इमे देवा इदं सर्वं यदयमात्मा न शब्दान இம தேவா இூத்தம்மாத்மா சயாந்துர் நுந்தேஸ் शब्दो आत्मादा ஆதான் ஆனந்தஸ்வரூபம் சொல்லி இந்த ஆத்மாவ நாம முறைய ஆச்சாரியர் மூலம் விசாரணை பண்ணணும் ஸ்ரவண மனநம் நிதித்தியாசனம் பண்ணணும்னு சொல்லி அப்பேற்பட்ட ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கான முறைகளை எல்லாம் சொல்லி கொடுக்குறார் அது மாத்திரம் இல்லை ஆத்மாவை புரிந்து கொண்டால் எல்லாம் ஆத்மானுதான் புரிந்து கொள்வோம் முதல்ல ஆத்மா அனாத்மா விவேகம் பண்ணுறோம் அதை மறக்கக்கூடாது ஆத்மா அனாத்மா விவேகம் பண்ணுறோம் அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்கிறோம்னா அனாத்மா ஆத்மாவுக்கு வேறாக இல்லைன்னு சொல்லிவிடும் ஆத்மா அனாத்மா விவேகம் பண்ற போது துவைத்தம் சத்தியமா தோணும் ஏன்னா அனாத்மானு ஒண்ணு இருக்கு ஆத்மான்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உண்மையில என்ன இருக்குன்னா அனாத்மா ஆத்மாவுக்கு வேறாக இல்லை அப்படி அனாத்மா ஆத்மாவுக்கு வேறாக இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்னென்னா ஆத்மாதான் இருக்கு அனாத்மாங்கிறது வாஸ்தவமா கிடையாது மித்தியா அநாத்மா மித்யா ஆத்மா சத்தியம் அந்த ஆத்மா வந்து ஏகாத்மா சர்வாத்மா எல்லாத்துக்கும் அதுதான் ஆதாரமாக இருக்கு ஆக சர்வம்ங்கிறதே அந்த அத்வைத்த ஏக்கத்துலதான் கற்பிக்கப்பட்டிருக்கு சர்வங்கிறது எந்த திருஷ்டியில சொல்றோம் உபாதி திருஷ்டியில சொல்றோம் அந்த சர்வங்கிற உபாதிகள் அனைத்தும் அந்த உபகிதமான ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இவர் என்ன சொல்லுகிறார் எதையுமே வேறாக நினைக்கக்கூடாது விவகாரத்தில் நமக்கு வந்து துவைத்த புத்தி இருந்தாலும் ஆழமான மனசில் நமக்கு அத்வைத்த ஜானம் திருடமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து நடைமுறைக்காக உலக வாழ்க்கைக்காக இதெல்லாம் இருக்கிறதே தவிர கர்மா விவகாரங்கள் எல்லாமே உலகத்துக்காக அதில் ஒழுங்கு பண்ணி வச்சுருக்கு ஏற்கனவே இயற்கையில் ஒழுங்கு இருக்குது நம்ம வேற தர்மசாஸ்திரங்களின் மூலம் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம் ஆக இயற்கையாக இருக்கிற ஒழுங்குப்பாடு சாஸ்திரியமாக பண்ணப்பட்டிருக்கிற ஒழுங்குப்பாடு இந்த இந்த ரெண்டு ஒழுங்குப்பாடுமே இந்த அத்யத்த ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டு தான் சொன்னேன் பாவாத்வைத்தம் சதா குறியாத் அத்வைத ஞானத்தை எப்பவும் வச்சுக்கோ கிரியாத்வைத்தம் ந கருகிச்சது செயல்ல அத்வைதத்தை காட்டக்கூடாது செயல்ல துவைதம் தான் ஈஸ்வர பக்தி அத்வைத பிரம்மாத்மனைத்தான் மனசில் ஆழமாக பதிய வச்சிருக்கணும் அதுக்காக இவர் என்ன சொல்கிறார் நீ அதை ஒதுக்கினியானா அது உன்னை ஒதுக்கிடுங்கிறார் நீ வந்து துவைத்தத்தை ஒதுக்கினியானா துவைத்தம் வேற அப்படின்னு ஒதுக்கினியானால் துவைத்தம் உன்னை ஒதுக்கிடும் நீ பிராமணனை ஒதுக்கினியானால் பிராமணன் உன்னை ஒதுக்கிடுவான் க்ஷத்ரன க்ஷத்ரியனை நீ ஒதுக்கினியானா க்ஷத்ரியன் உன்னை ஒதுக்கிடுவான் உலகங்களையெல்லாம் நீ ஒதுக்கினியானால் உலகம் உன்னை ஒதுக்கிடும் தேவர்களை நீ ஒதுக்கினியானால் தேவர்கள் உன்னை ஒதுக்கி விடுவார்கள் அப்புறம் உயிர்களையெல்லாம் நீ ஒதுக்கினியானால் உயிர்கள் உன்னை ஒதுக்கிவிடும் அப்போ என்ன அர்த்தம் ஒதுக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் நான் எதையுமே ஒதுக்கக்கூடாது ஒதுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா நான் வேற அது வேறேன்னு நினைக்கிறது தான் ஒதுக்குறது நான் வேறு அது வேறுன்னு நினைக்கிறது தான் ஒதுக்கிறது விவகாரத்தில் வந்து தர்மத்தில் வந்து ஒதுங்கி இருக்கிறதுங்கிறது வேற அறிவில் ஒதுங்கி இருக்கிறதுங்கிறது வேறே கொஞ்சம் கஷ்டம் வந்து தர்மத்துக்காக வேண்டி எல்லாம் என்ன பண்ணுறோம் ஆண்கள்லாம் தனியாக இருக்கும் பெண்கள்லாம் தனியாக வாழ்கிறோம் தனியாக அவங்களுக்கு பெண்களுக்கு ஏற்பாடு தனியாக இருக்கிறது ஆண்களுக்கு தனியாக ஏற்பாடு இருக்கும் ஆனால் எல்லாரும் உண்மையில் எப்படிப்பட்டவர்கள் நாயாக இருந்தாலும் சரி காக்காயாக இருந்தாலும் சரி அதுக்கு தான் அந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி பாடிட்டோம் அதனால் எல்லாமே வாஸ்தவமாக தத்துவத்தில் பார்க்குற இது உண்மையில் ஞாபகம் அறிவோடு சரி விவகாரத்தில் கொஞ்சம் கூட கொண்டு வரப்படாது விவகாரம் முழுக்க தர்மசாஸ்திரப்படி தான் இருக்கணும் தர்மசாஸ்திரத்தை ஒரு நாளும் விடக்கூடாது இதெல்லாம் தர்மசாஸ்திரம் யார் யார் எப்படி இப்படி எங்கெங்கே இருக்கணும் எந்தெந்த காரியம் யாரார் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தர்மசாஸ்திரம் இந்த தர்மசாஸ்திரத்தையும் தத்துவசாஸ்திரத்தையும் போட்டு குழப்பியிருக்காங்க நிறைய பேர் ஆன்மீகவாதிகளை அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வர்றது புரிய மாட்டேங்கிறது நிறைய விஷயங்கள் எங்கே தர்மசாஸ்திரத்தை சொல்லணும் எங்கள் தத்துவசாஸ்திரத்தை சொல்லணும் அங்கங்கே அதை சொல்லணும் ஆ தர்மசாஸ்திரம் ரொம்ப பிரபலமாக இருக்குது பெரியது தத்துவசாஸ்திரம் பிரபலம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை தத்துவசாஸ்திரம் அதனால தான் கிருஷ்ணர் கீதையர் சொன்னார் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஜானம் பிரத்யாவகம்தேர்மியாம இந்த தர்மியம் என்னன்னா உலக வாழ்க்கையை இடைஞ்சல் பண்ணாத ஜிஸ்டத்தை பண்ணாத ஜம் ஒரு தர்மசாஸ்திரம் விவகாரம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கு யார் யார் எப்படி இப்படி இருக்கணும் அப்படின்லாம் ஒரு முறை இருந்திருக்கு அப்புறம் என்ன இப்படியெல்லாம் வேற்றுமை பாராட்டுறீங்களே நீங்கள் வந்து பெரியவங்க இப்படி இருக்கணும் சின்னவங்க இப்படி இருக்கணும் ஆண்கள் இப்படி இருக்கணும் பெண்கள் இப்படி இருக்கணும் கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு எல்லாம் கலாச்சாரம் பண்பாடெல்லாம் துவைதமாக துவைதமாக துவைதம் அதில் தான் எல்லாம் நம்ம வந்து நெத்திக்கி வச்சுக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் நிறைய வித்தியாசங்கள்லாம் நமக்கு இருக்குது இப்போ அதெல்லாம் குழப்பவே கூடாது ஆனா ஆழமான மனசில் எதையுமே தனக்கு வேறாக நினைக்கக்கூடாது மேல் மனசில் பேத புத்தியோட கூடின தர்ம விவகாரம் ஆள் மனசில் தர்மத்துக்கு அத்தீத்தமான அத்வைத்த ஜானம் ரெண்டையும் நம்ம இரட்டை வேஷம் கிடையாது புரிஞ்சுந்து பண்ணுறது நடைமுறை அம்மாவை பார்க்குற போது இருக்கிற திருஷ்டி வேற மனைவியை பார்க்குற போது இருக்கிற திருஷ்டி வேறு ரெண்டு பேரும் பெண் தானே அப்படின்னு என்ன சொல்கிறது ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியை பார்க்குற போது இது தான் உதாரணமாக சொல்கிறாங்க தன்னுடைய மனைவியை பார்க்குற போது அவனுக்கு இருக்கிற பாவனை எப்படிப்பட்டது அம்மாவை பார்க்குற போது அவனுக்கு இருக்கிற பாவனை எப்படிப்பட்டது அதுதான் ரெட்டவேஷம் போடுறான் நான் சொல்கிறது ரெட்டவேஷம் கிடையாது புரிஞ்சின்னு இருக்கிற லெவல் அது ஆகையினாலே அதைத்தான் நாமளும் இங்கே புரிஞ்சுக்கணும் இங்கே என்னென்னா நான் தர்மத்தை அனுஷ்டிக்கணும் ஆனால் தர்மம் அதர்மத்தை கடந்த நான் பரம்பொருளாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஞானத்தோடு இருக்கணும் அதுக்கு மனநம் பண்றதுக்காக நிறைய திருஷ்டாந்தம் சொல்லுகிறார் யாஜ்யவல் கியர் துந்துபி வாசிக்கிற போது இந்த பாஷ்யான் சப்தான்கிறது விசேஷ சப்தத்தை குறிக்கிறது துந்துபி வாத்தியத்தை வந்து சாமான்ய சப்தத்தை குறிக்கிறது ஒரு வாத்தியம் வாசிக்கிற போது அதில் சாமானிய சப்தம்னு ஒன்று இருக்கு சப்தம் சமான்யம் வாத்தியம் வேற வாத்தியத்தில் வர்ற ஒலிகள் வேறு சப்தங்குறது சத்தம் இருக்குது இப்போ சைனா பாஷையும் பேசுகிறாங்க மலையாள பாஷையும் பேசுகிறாங்க ரெண்டும் மூக்கு பிரதானம் அதனால எடுத்துன்னு விட்டேன் அதனால் சைனா பாஷையும் நமக்கு என்ன சத்தம் கேட்கறதே தவிர ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது சைனா பாஷை ரஷ்யா பாஷை இப்படி எத்தனையோ பாஷை இருக்குது நமக்கு என்ன கேட்குறதுன்னு கேட்டால் த வட நாட்டுக்காரங்கள்கிட்ட கேட்டு தமிழே தெரியாதவங்க இன்னமும் சத்தம் வருது நமக்கு ஒன்றும் புரியலேங்கிறாங்க ஆ சப்தம் எல்லோராலையும் கிரகிக்க முடியறது விசேஷம் புரியல நம்மளும் வாயை திறந்து தான் பேசுகிறோம் அவங்களும் வாயை திறந்து தான் பேசுகிறாங்க அப்போ வந்து சம்ஸ்கிருதத்தில் பேச ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சோங்களேன் நான் இப்போ சம்ஸ்கிருதத்திலேயே உபன்யாசம் பண்ணால் என்ன ஆகும்னா ஏற்கனவே தமிழில் பேசினாலே தூக்கம் வருது சம்மஸ்கிருத்தில் பேசுனா கேட்கணுமான்னா வந்துடும் அப்போ சப்தம் ஒன்றா தான் இருக்குது சப்தம் வந்து சாமானியமாக இருக்குது பாஷை வேற வேறையாக இருக்குது இல்லை தமிழ் பாஷை ஆங்கில பாஷை எத்தனை பாஷை இருக்குது செப்பு மொழி பதினெட்டு உடையாள் சிந்தை ஒன்றுடையாள் அப்படின்னு பாரதியார் பாடினார்னு சொல்கிறோம் நம்ம பாரத தேசத்தில் ஏன்னா நம்ம கல்ச்சர் ஒன்றா இருக்குது ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு வர்றாங்க ராமேஸ்வரத்து காசிக்கு போகிறாங்க எல்லாம் இருக்குது ஆனால் சிந்தை ஒன்றாக இருந்தாலும் செப்பு மொழி பதினெட்டு இருக்குது நாம் எல்லாம் ஒன்றா வேறையான்னு கேட்டால் என்ன சொல்கிறது வேறேங்கிற அர்த்தத்தில் பார்த்தா வேறே ஒன்றுங்கிற அர்த்தத்தில் பார்த்தா ஒன்று ஒன்றும் வேறையும் சேர்ந்துருக்கா பிரிஞ்சிருக்கான்னா புரியுதா ஒன்றும் வேறேங்கிறது சேர்ந்துருக்கா பிரிஞ்சிருக்கான்னா சேர்ந்து தான் இருக்குது வேற மாதிரி இருக்கே தவிர வேற கிடையாது சொல்ல புலர் துவைத்தம் இவத்தின் சொல்ல புரர் சொல்ல புரர் துந்துபேஸ்து கிரகணேன துந்துபியா ஹாத்தசியவா சப்தோ கிரகிதா எப்படி துந்துபி வாசிக்கும் பொழுது துந்துபியினுடைய ஒலி சாமான்ய ஒலியை கேட்காமல் விசேஷ ஒலியை கேட்க முடியாதோ சப்த சாமான்யத்தை கேட்காமல் துந்துபீனுடைய சப்த விசேஷ சப்தத்தை கேட்க முடியாதோ அப்படி இது நம்ம திருஷ்டாந்தத்தை இதில் போட்டுக்கணும் அப்படி அனாத்மாவிலெல்லாம் ஆத்மா வியாபிச்சிருக்கு அபேதத்திலே பேதத்திலெல்லாம் அபேதம் வியாபிச்சிருக்கு அபேதம் இல்லாமல் பேதம் இல்லை அத்வைத்தம் இல்லாமல் துவைத்தம் இல்லை அதுதான் விஷயம் அதுக்கு இன்னும் உதாரணம் சொல்றார் எந்த வாத்தியமா இருந்தாலும் எடுத்துக்கோ அதுல சப்தம் சாமானியம் அதே மாதிரி எந்த ஜீவனாவும் எடுத்துக்கோ சேத்தனம் எடுத்துக்கோ அச்சேத்தனம் எடுத்துக்கோ அதில் சைத்தன்யம் சாமானியங்கிறார் வாத்தியங்கள் வேறு வேறாக இருந்தாலும் சப்தங்கள் சமானமாக இருக்கிறது அது விசேஷ சப்தங்களில் தான் வேதம் இருக்கு சப்தங்களில் சப்தத்தில் சாமான்யத்துவம் இருக்கு சாமானியத்தன்மை இருக்குது அதை வைத்துக்கொண்டு நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா மனுஷனாக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காக்கையாக இருந்தாலும் சரி குருவியாக இருந்தாலும் சரி கொசுவாக இருந்தாலும் சரி ஜ பொருளா இருந்தாலும் சரி சேதன பொருளா இருந்தாலும் சரி பிரஜனேகேண கிமப்பி நாஸ்திங்கிற இந்த வேறாக ஒன்றும் கிடையாது குப்பியசி மய் அசகிஷ்ணு சர்வத்தோத் சர்வத் உத்ஸிருஜேத அஜானம் எல்லாத்திலையும் ிய விடுமத்துசனம் பயி மயிச்சயோ விணு வியம் குப்பிய சிஷு பனம்சேதானம் பேத அச சர்வஸ்மின்ன ஆத்மானம் பிய அந்த ஒரு பாட்டு கூட எம்எஸ் பாடுவாங்கட அவர் வந்து இந்த மைத்ரீம் பஜத அப்படி ஒரு பிரசித்தமான பாட்டு இருக்கு ஸ்பர் ஸ்பர்தான் தியஜத்தை யுத்தம் தியஜத யுத்தம் தியஜத்த ஸ்பர்தாம் எல்லாத்தையும் விடுங்கன்னு சொல்லி ஐநா சபையில் பாடின பாட்டு காஞ்சி சங்கராச்சாரியம் எழுதி கொடுத்தது எழுதி கொடுத்த பாட்டு எல்லாம் எல்லோ இடத்துலையும் அன்பு போ போ பாராட்டுங்கள் ஆத்மவதேவ பரானபி பசியத்தை தன் உன்னை போலவே எல்லோரையும் பார் ஆத்மவதேவ சர்வான் பசியத்தை பரானபி பசியத்தை இருக்கட்ட அடுத்த மந்திரத்துக்கு போவோம் இப்போ சங்குக்கு போயிருக்கார் துந்துபீர் வந்து சங்குக்கு வந்துட்டார் எதுக்கு திருஷ்டாந்தம் இவ்வளவு சொல்றாருன்னா திருஷ்டாந்தம் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா தங்கம் நகை திருஷ்டாந்தம் அலை தண்ணீர் திருஷ்டாந்தம் நூல் ஆடை மண்ணு குடம் இப்படிலாம் நிறைய சொல்கிறோம் டேபிள் மரம் இப்படி நிறைய திருஷ்டாந்தம் எதுக்கு சொல்கிறோம்னா திருஷ்டாந்தம் சொல்ல சொல்ல அந்த ஞானம் பலமாகுங்கிறதுக்காக வேண்டி திருஷ்டாந்தங்கள் நிறைய சொல்லப்படுகின்றன மூணு திருஷ்டாந்தம் சொல்கிறார் இன்னும் திருஷ்டாந்தம் இருக்கு இப்போ சொல்கிற திருஷ்டாந்தங்கள் எல்லாம் ஸ்திதி காலம் அதாவது அபேதேதமும் அபேதமும் அபேதத்தில் நேரத்திலேயே அபேதத்தை புரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக இந்த உதாரணம் அப்புறம் என்ன சொல்ல போறார் கொஞ்ச நேரத்தில் என்ன அந்த அது சிருஷ்டி காரணம் சிருஷ்டி காரணம் ஆத்மா ஸ்திதிகாரணம் ஆத்மா லய காரணம் ஆத்மான்னு சொல்ல இப்ப பேசிட்டு இருக்கிற பகுதியெல்லாம் ஸ்திதி காரணம் ஆத்மா இது ஒன்னும் ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை நிர்விகல்பக சமாதிக்கு போனாத்தான் நிர்விகல்பக அத்வைத ஆத்ம ஜானத்தை தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறதே தப்பு சவிகல்பக அவ இருக்கும்போதே நிர்விகல்பகம் இல்லாமல் சவிகல்பகம் இல்லை நிர்விகல்பத்தில் அத்தியஸ்தம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது நிர்விகல்பமும் சவிகல்பமும் ஒரே நேரத்தில் தெரியறதா வேற வேற நேரத்தில் தெரியறதா தூக்கத்தில் வந்து நிர்விகல்பம்ங்கிறது நமக்கு புரியுறதோ புரியல அப்புறம் ஜாக்கிரதாவஸ்தையிலும் சொப்னாவஸ்தையிலையும் நிர்விகல்பகம் சவிகல்பகம் ரெண்டும் சேர்ந்து இல்லையா சேந்தா அப்புறம் நம்ம என்ன சொல்றோம்னா அத்வைதானத்தை அத்வைத்த நிலையில் தான் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தப்பு துவைத்த நிலையில் அத்வைத்தொள்ள வேண்டும் என்றுதான் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கிறது ஆக நெர்விகல் கல்பத்தில் தான் சவிகல்பம் கற்பிக்கப்பட்டு இருக்கிறது அதனால ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட் தேவையில்லை இப்படி இருக்கிற அவேர்னஸ் வேர்கிங் ஸ்டேட்லேயே அந்த அந்த விகல்பத்திலேயே நிர்விகல்பத்தை பார்க்க கத்துக்கணும் வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பது ஞானம் தானே சொல்றோம் ஒற்றுமையை ஒற்றுமையில பார்க்கிறதா வேற்றுமையில பார்க்கறதா சாதாரணாவே படிக்கிறோம் இல்லையா வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பது ஞானம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பது ஞானம் சொன்னா அதுக்கு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமானு கேட்டா வேண்டியதில்லை எக்ஸ்பீரியன்ஸ் போகணும் ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேண்டாம் நார்மலாக உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறதே போரும் அத்வைத்தமும் துவைத்தையும் பிரிக்கவே முடியாது அதனால தான் நான் கவனிக்கிறதுங்கிற வார்த்தையை போடுறேன் ஆக நிர்விகல்பம் சவிகல்பம் ரெண்டு இருக்கு நம்ம விற்பியெல்லாம் சவிகல்பத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கறது நிர்விகல்பம் இருந்தாலும் நிர்விகல்பத்தை கவனிக்க மாட்டேங்கிறோம் ஆகையினால இப்ப சமாதிக்கு போயிட்டோம்னா அங்க மனசு இருக்குமா இருக்காது மனசு இல்லாம அத்வைதானம் எப்படி வரும் மனசு இல்லாம அத்வைதான தெரியும் போறதா வேண்டாமாங்க முடிவு பண்றதுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்க அதுல தெரியுங்கிறதுக்கு என்ன கேரண்டி இப்ப வந்து இதுல வந்து சுசுக்தியில இயற்கையாகவே லயமாயிடுறது மனசு அங்கேயும் என்ன பண்றோம் செயற்கையா லயம் பண்றோமா இல்லை லயம் பண்ணாமல் இருக்கோமா ஒரே பொருளை விடாமல் நினச்சி நினைச்சு நினச்சி நினைச்சு கரைஞ்சு போய் அதில் இருக்கோம் நாம அப்படி இருக்கிறபோது அங்கே திருப்புட்டி இருக்குமோ திருப்புட்டி இல்லாத இடத்துல எப்படி ஜானம் அத்வைதானம் ஏற்படும் நிர்விகல்பானம் ஏற்படும் எப்படி ஏற்படும் இல்லை அது திருப்புடி இல்லாத திருப்புடின்னு சொல்லணும் திருப்பிடி இல்லாத திருப்பிடி எப்படி இருக்கும்னா அது அந்த அந்த நிலைக்கு நீங்கள் போங்கன்னு விடுவாங்க அப்புறம் அது அப்புறம் போயிட்டு வந்து அப்புறம் பேசிக்கலான்னு போனதுக்கப்புறம் எங்கே பேசுகிறது போய்ட்டு வந்து பார்க்கலாம் போய்ட்டு வந்து எப்படி பார்க்குறது போனால் வர முடியாத அப்போ வந்து இப்போ அப்படின்னா மைத்திரேக்கு அவர் சொல்லியிருக்கலாமே பேசாமல் அதுக்கு போய்டுமா அதுக்கு போயிட்டு வா நான் உனக்கு எப்படி சொல்கிறேன் எப்படியும் நினச்சிட்டு நினச்சிட்டு எப்படி பாரு பார் பாரு பார் பார் பாரு அப்படியே தான் ஹிப்னாட்டிசம் பண்ணுறாங்க இல்லையா அப்படியே தூங்க வைக்கிறாங்கல்ல இப்பொழுது நீங்கள் உறங்குகிறீர்கள் உறங்குகிறீர்கள் உறங்குகிறீர் அப்படின்னு சொல்லி மைத்திரை வந்து ஒரு பெட்டில் படுக்க வச்சு அவளை வந்து நெருவிகல்ப அவஸ்தைக்கு கூட்டிகிட்டு போய் மைத்ரே ஏன்னா ஒய்ஃபா போச்சு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அதனால் வந்து நீ இப்போ போகிறாய் நீ அந்த நிலைக்கு போகிறாய் போகிறாய் போகிறாய் போய்விட்டாய் போய்விட்டாய் இப்பொழுது சொல் நீ எந்த நிலையில் இருக்கிறாய் அப்புறம் வந்து சப்கான்ஷியஸ் பேசுறது நான் இப்பொழுது அத்வைதத்தில் கலந்து விட்டேன் கலந்து விட்டேன் இதுதான் ஞானம் திரும்பவும் நீ விழிப்பு நிலைக்கு வா வா வா பார்த்தாயான என்ன என்ன பண்ணேன்னு தூக்கத்தில் என்ன சொன்னேன் கேப்போ நீங்கள் ஏதோ பண்ணீங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலையே அப்படின் தாங்க ஹிப்னாடி இது அந்த இது இருக்கு தெரியுமில்லையே அந்த லெவலில் பேசுனது என்னன்னு அவங்களுக்கே தெரியாது அதனால் என்னதுன்னா சமத்தா முழிச்சுன்னு இருக்கிறபோது கொட்டை கொட்டை முழிச்சுன்னு இருக்கிற போதே புத்தியை பயன்படுத்தி புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னாலே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறதுன்னு விழுந்து விழுந்து சொல்கிறோம் விழுந்து விழுந்துனா என்ன பகவானை நமஸ்காரம் பண்ணி பகவான் நமஸ்காரம் பண்ணி குருவை நமஸ்காரம் பண்ணி சொல்கிறோம்னு அர்த்தம் விழுந்து விழுந்துனா கீழே விழுந்து அழுந்து சொல்கிறோம் கடவுளை கும்பிட்டு குருவை கும்பிட்டு சாஸ்திரத்தை கும்பிட்டு விழுந்து விழுந்து சொல்கிறோம் இதெல்லாம் புரிஞ்சிக்கிற விஷயம் பா அத்வைத்தம்ங்கிறது அனுபவ விஷயமல்ல அத்வைதம்ங்கிறது புரிஞ்சுக்க அதுக்காக தான் இவ்வளோ திருஷ்டாந்தவர் சொல்கிறார் இல்லாட்டி எனதுக்கு இவ்வளோ திருஷ்டாந்தம் தேவை நிறைய அநேக திருஷ்டாந்தம் எதுக்கு இப்படின்னா திருட ஜான சித்தர்த்தம் ஞானத்தை திருடமாக புரிய வைக்கிறதுக்காக நிறைய திருஷ்டாந்தம் சொல்கிறோம் எட்டு கிளாஸ் எதுக்குன்னா ஒரே அத்வைதத்தை பற்றி பேசுறதுக்கு புரியறதுக்கு தான் சயாசமான சயாசமான நகியாத் கிரகணா சங்கோகிர இதெல்லாம் பிரம்மன் அல்லது ஆத்மா ஸ்திதி காரணம்ங்கிறத புரிய வைக்கிறதுக்காக சொல்றார் முதல்ல இப்ப துந்துபி வாத்தியத்தில் சொன்னார் துந்துபி வாத்தியத்தில் விசேஷ சப்தம் வருகிறது ஆனால் சாமான்ய சப்தம் இல்லாமல் விசேஷ சப்தம் இல்லை அதே மாதிரி சங்க ஊதுற போதும் அங்கே சப்தம் இருக்குற போதும் இருக்குபி நாதம் இது சங்க நாதம்ங்குறோம் ஆனா ரெண்டுலயுமே நாதம் இருக்கு நாதம் இருக்கு ஆக நாதத்துலதான் விசேஷமே தவிர நாத விசேஷம் தான் துந்துபி சாம வித்தியாசமே தவிர பிராமணன் சத்திரியங்கிறதா வித்தியாசமே தவிர ஆடு மாடு கோழி குதிரை மரம் செடி கொடிங்குறதா வித்தியாசமே தவிர சாமான்யமா இருக்கிறது சைத்தன்யம் இப்படி புரிய வைக்கிறான் தெரிந்ததை கொண்டு தெரியாததை உணர்த்துவது என்கின்ற நியாயப்படி இது சொல்லப்படுகிறது இனி அடுத்த உதாரணம் இதேதான் வீணாயை வீணாவாத இதேதான் வீண வாசிக்கிற போதும் அங்க ஒரு நாதம் இருக்குது நமக்கு வித்தியாசப்பட்டு சொல்லணும் இது வீணை எல்லாம் காது தான் இது வீணை இது புல்லாங்குழல் இது வேத மந்திரம் அப்படின்னு ஒரே ஸ்ரோத்திரேந்திரியன்தான் பிரித்து காட்டுறது ஆனால் எல்லாத்துலையும் என்ன இருக்குது சப்த சப்தசாமான்யம் சங்கா இருக்கட்டும் வீணையாக இருக்கட்டும் அது வேத மந்திரமாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் வாய்ப்பாட்டாக இருக்கட்டும் வா பக்கவாத்தியம் இருக்குது பக்கவாத்தியத்தில் என்ன ஸ்ருத்தி வச்சுருக்காங்க முகர்சிங் இருக்குது கஞ்சிரா அடிக்கிறார் மிருதங்கம் இருக்கு அதுவும் பெரிய ஆர்கெஸ்ட்ராவை கற்பனை பண்ணி பாருங்கள் ஆர்கஸ்ட்ராவை கற்பனை பண்ணி பார்த்தா அத்தனையும் சப்தம்தான் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற விசேஷ நுணுக்கங்களை நம்ம பார்த்து ரசிச்சுன்னு நம்ம யாருமே அதை கவனிக்கிறோமோ அந்த சாமானிய சப்த சப்தங்கிறது சாமான்யமா இல்லையா ஆனால் வாத்தியங்கள்லாம் வேற வேற வாத்தியத்தில் எழுகின்ற ஒலிகளில் விசேஷ அம்சம் இருக்கு அது மாதிரி நம்ம யாருமே இந்த எல்லாத்துக்கும் ஆதாரத்தை கவனிக்கிறதே இல்லை விசேஷங்களைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம திருஷ்டி எல்லாம் விசேஷத்தில் இருக்கு சாமானியத்தில் இல்லை அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் விரும்புகிறோம் ஆத்மரஸ்து காமாய சர்வம் பிரியம் நான் எனக்காகத்தான் எல்லாவற்றையும் விரும்புகிறேன்னு சொன்னவர் சொன்னவர் இந்த ஆத்மா உண்மையிலே எல்லாத்துலேயும் இருக்குது எனக்கு மாத்திரமா உனக்கும் உன் பேரில் தான் பிரியம் இருக்குது எனக்கும் என் பேரில் தான் பிரியம் இருக்குது எல்லாருக்குமே அவங்கவுங்க பேரில் பிரியம் இருக்குது அப்போ அவங்கவுங்க பேரில் பிரியம் இருக்கிற அந்த ஆத்மா ஒன்றா பலவா அப்படின்னு கேட்கும்போது பல கிடையாதும்மா ஒன்று தான் அதில் இது ஒரு பெரிய மாயாஜாலந்தான் ஒன்றே பலவாக காட்சி அளிக்கிறது இந்த சொப்பனத்தில் எத்தனையோ ஆட்கள் வந்தாலும் எல்லாம் என் மனசோட கற்பனை தானே அது மாதிரி தான் அதுதான் உப்ப தக்ஷாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்கிறது கண்ணாடியில் தெரிகின்ற நகரம் போல கனவில் காணப்படும் உலகங்கள் போல கனவில் காணப்படும் உலகங்கள் போல கண்ணாடியில் தெரியும் நகரத்தை போல ஆத்மாவில் அத்தனை இப்போ நம்ம எல்லாம் இத்தனை பேர் வேற வேற நினச்சுன்னு இருக்கோம் கிடையவே கிடையாதுன்னு உபனிஷத் சொல்கிறது உபனிஷத் சொல்கிறது வேதங்கள் தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் பார்க்குறோம் எந்த புஸ்தகத்தை பார்த்தாலும் தத்துவசாஸ்திரங்களில் இந்த அத்வைத ஆத்மத் ஆத்மாவை பற்றிய விளக்கங்கள் தான் காணப்படுகிறது இப்போ வீணாவாதத்திலையும் இதே தான் சொல்கிறார் இப்போ இதுவரைக்கும் இந்த மூணு திருஷ்டாந்தமும் ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்று திருஷ்டாந்தங்களும் ஸ்திதி காலத்திலேயே தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கு ஸ்திதி காலம்னா என்ன ஒரே நேரத்தில் அதாவது அத்வைதம் இருக்கும் பொழுதே அத்வைதத்தை தெரிந்து கொள்வதற்கான திருஷ்டாந்தம் இந்த மூன்று திருஷ்டாந்தங்களும் துவைத அனுபவத்தில் காணப்படும் அத்வைதத்தை புரிந்து கொள்வதற்காக விஷமத்தில் காணப்படும் சமத்தை காண்பதற்காக மூன்று திருஷ்டாந்தங்கள் இதுக்கு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் காமன் நார்மல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தினா போகும் ரெண்டும் இருக்கிறது நமக்கு விஷம அனுபவமும் சம அனுபவமும் ஒரே நேரத்தில் தான் இருக்கு சம அனுபவத்தில் தான் விஷம அனுபவம் இருக்கிறது அத்வைத அனுபவத்தில் தான் துவைத்த அனுபவம் இருக்கிறது நிர்விகல்ப அனுபவத்தில்தான் சவிகல்ப அனுபவம் இருக்கிறது என்னுடைய மனசில் தோன்றுகிற எண்ணங்கள்லாம் சவிகல்பம் அந்த எண்ணங்களை அறிகின்ற நான் நிர்விகல்பம் நிர்விகல்பம் ஆகையினால் என்னன்னா காரியம் அனைத்திலும் காரியம் காரணம் வியாபித்திருக்கிறது விசேஷ சப்தத்துக்கு காரணம் சாமானிய சப்தம் சாமானிய சப்தம் விசேஷ சப்தங்களை வியாபித்திருக்கிறது அதே மாதிரி சாமான்ய அத்வைத பிரம்மன் பிரபஞ்சத்தை வியாபித்திருக்கிறது என்று திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை இணைத்து பார்த்து உணர்ந்து கொள்க அப்புறம் சொல்றார் இப்ப பத்தாவது மந்திரம் சிருஷ்டிகாரணம் சைத்தன்யம் சொல்ல போறது சிருஷ்டிகாரணம் சைத்தன்யம் ஸ்திதிகாரணம் சைத்தன்யம் ஆத்மா சிருஷ்டிகாரணம் ஆத்மா ஸ்திதிகாரணம் ஆத்மா எந்த ஆத்மா ரொம்ப பிரியமா இருக்கிற என் ஆத்மாவாகிய நான் என் பேர்ல எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு அந்த ஆத்மா ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம்பவதி என்று சொல்லப்பட்ட எந்த ஒரு ஆத்மாவோ அந்த ஆத்மா தான் எல்லாவற்றுக்கும் சிருஷ்டி காரணமாகவும் ஸ்திதி காரணமாகவும் இருக்கிறது இப்ப இது காரணம் என்று சொல்லப்பட்டது இனி சிகாரணம் சொல்லப்படுகிறது படிக்கலாம் ஏதா அப்ரா பூமா வினந்தி ஏம் வரே அசிய மகதோத து யே சமவேத विद्या விஷா ஷ்லோக்கை சூராணி அனுவா வியாக்கியான ரொம்ப ஃபேமஸ் மந்திரம் ரொம்ப பிரசித்தமான மந்திரம் இதை வச்சே ஒரு சூத்திரமே இருக்கு பிரம்மசூத்திரத்தில் சாஸ்திர யோனித்வா அப்படின்னு ஒரு சூத்திரமே இதுக்காக இருக்கு ஆகினால அந்த சூத்திரத்துக்கு ரெண்டு விதமான வியாக்கியானம் சங்கராச்சாரியார் பண்ணியிருக்கிறார் அந்த மந்திரம் தான் இது அதனால்தான் இந்த உபநிஷத்தில் நிறைய கொட்டேஷன்ஸ் ஜாஸ்தின்னு சொன்னேன் சங்கராச்சாரியர் அடிக்கடி கோட் பண்ணுறது இந்த மந்திரத்தில் இருக்கிற வார்த்தைகளை தான் வேறு என்ன சொல்கிறார் இங்கே மந்திரம் என்ன சொல்கிறது கேட்டால் ஆத்மாதான் சிருஷ்டி காரணம் ஆத்மாதான் சிருஷ்டி காரணம் இந்த ஆத்மாவில தான் எல்லாம் வந்தது இப்போ உங்களுக்கு நான் ஒரு தெளிவுக்காக ஒரு விஷயத்துக்கு போகிறேன் சாதாரணமா வேதாந்த நூல்களை எல்லாம் படித்தோம்னா இந்த உலகத்துக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டால் கடவுள் அப்படிதான் படிப்போம் ஏன்னா நம்ம சாஸ்திரம் எல்லாமே ஜகத்காரணத்தை தேடுவது தான் ஜகத்காரணம் கிம் உலகத்துக்கு காரணம் என்ன இதுதான் சாஸ்திரங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணப்படுற விஷயம் அப்போ ஜெகத்காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா ஜெகத்காரணம் பிரம்ம அப்படிங்கிறாங்க அந்த பிரம்மன் யாருன்னா நீதான் தான் ஆத்மாதான் அப்ப யாருன்னா ஜகத்காரணம் அகமேவ ஜகத்காரணம் என்ன இந்த ஜகத் நம்ம நான் இருக்கேன் உலகம் இருக்கு எனக்கு இருக்கிற அனுபவம் என்னன்னா அகமஸ்மி ஜகதஸ்தி நான் இருக்கிறேன் அறிகிறேன் அறியப்படு பொருள்கள் இருக்கின்றன இந்த அறிகின்றவனுக்கும் அறியப்படும் பொருளுக்கும் காரணம் என்னென்னா பரம்பொருள்னா அந்த பரம்பொருள் எங்கே இருக்கிறதுனா மலர்மிசை ஏகினான்னா பரம்பொருள் எங்கே இருக்கிறது உலகு ஆதிபகவன் முதற்றே அவர் எங்கே இருக்கிறார் மலர்மிசை ஏகினார் உள்ளமாகிய தாமரையில் அவர் உரைந்து கொண்டிருக்கிறார் அகம் அகம் அகம் என்று உரைந்து கொண்டிருக்கிறார் இது இருக்கிறது நம்ம ஆத்மா தான் பிரம்மன் பிரம்மன் தான் ஆத்மா சாதாரணமா பக்திக்கா வேண்டி கடவுளை எங்கேயோ வச்சு அவரை இந்திரன் சந்திரன் அவரை அப்பரிய சர்வேஸ்வரன் எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லது அதெல்லாம் அப்படித்தான் இருக்கணும் ஆனால் கடைசியில் பார்க்கும்போது அவருக்கும் எனக்கும் ஆதாரம் ஒன்று தான் எந்த கடவுளை நான் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேனோ நான் அல்ப உபாதி அவர் பூர்ண உபாதி விசேஷமான உபாதியுடையவர் நான் சாதாரணமான ஆள் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஆதாரம் பிரம்மன் இதுதான் அத்வைத வேதாந்தத்தினுடைய முக்கியமான அம்சமே இது அத்வைத வேதாந்தத்தில் ஈஸ்வரனுக்கும் ஆத்மா ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஆத்மா ஒன்று தான் ஈஸ்வரனுடைய ஆத்மாவும் ஜீவனுடைய ஆத்மாவும் வேற வேற கிடையாது இப்போ இதுக்கு இந்த உதாரணம் இதை தான் சொல்கிறோம் வழக்கமாக கடல்கிற சொல்லுக்கும் இருப்பாக இருப்பது தண்ணீர் அலைங்கிற சொல்லுக்கும் இருப்பாக இருப்பது தண்ணீர் ஆ ரெண்டு சொல் இருக்கு பொருள் எத்தனை இருக்குன்னா ஒன்று தான் இருக்குது இப்போ மூணு சொல் இருக்குது தண்ணீர் அது ஒரு சொல் கடல் இன்னொரு சொல் அலை இன்னொரு சொல் இந்த மூணு சொல் இருந்தாலும் பொருள் எத்தனை இருக்குன்னா ஒன்று தான் இருக்குது அது மாதிரி பிரம்மம் அப்படிங்கிறது ஒரு சொல் அப்புறம் ஈஸ்வரன் அப்படிங்கிறது இன்னொரு சொல் அப்புறம் ஜீவர்கள் அப்படிங்கிறது இன்னொரு சொல் இந்த மூணு சொல்லே தவிர பொருள் ஒன்று எப்படி தண்ணீர் தான் கடல் என்றும் கடல் என்றும் அகள் என்றும் அழைக்கப்படுகிறதோ அப்படித்தான் பிரம்மன் ஈஸ்வரன் என்றும் ஜீவன் என்றும் அழைக்கப்படுகிறது மாயையால் இப்ப இந்த மந்திரத்தை பார்ப்போம் யசா ஆர்திர ஏதாக்னே ஆர்திர ஏதாக்னே எரிஞ்ச வரகு ஈர ஈரவிறகுல ஈரவிறகு எரிக்கிறபோது அதுக்கு வேறாக இல்லாத இருக்கு அதுக்குள்ளதாக இருக்குது அந்த புகை அந்த ஈரவிறகுக்குள்ள புகை இருக்குது அந்த புகை வெளிப்படுறது ஈரவிறகுக்குள்ளேருந்து புகை எங்கேருந்து வந்ததுன்னா ஈரவரகுள்ளேருந்து புகை வந்தது ஆனால் அக்னிக்கு வேறாக புகை இருக்கோ அக்னியும் புகையும் பிரிக்க முடியுமோ ஆனால் புகை வேற அக்னி வேறன்னு சொல்கிறோம் ஆனால் அக்னியையும் பிரிக்க முடியுமான்னு கேட்கிறார் சங்கராச்சாரர் அக்னியையும் புகையையும் எப்படி பிரிக்க முடியாதோ எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வன்னி எங்கெங்க புகை இருக்கோ அங்கங்கே நெருப்பு இருக்கும் சொல்கிறாங்க இல்லையா நெருப்பு இல்லை நெருப்பு இல்லாமலா புகையுது அப்படிம்பான் அழகு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொன்னால் அங்கே ஏதோ இருக்கு இருக்கோ இல்லையோ இவர் வந்து வந்து சும்மா நெருப்பில்லாமையா புகையும் சில சமயம் நெருப்பு இல்லாமலும் புகையும் இது விவகாரத்தில் சொல்கிறேன் பொய் உண்மையே இருக்காது ஆனால் எதாவது வதந்தின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்தியா கிளப்பி விட்டு விடுறது அதுக்குன்னா சில பத்திரிகைகள் வேலை செய்கிறது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கிறாங்கிறாங்க இல்லையா அப்படி வேலையே செய்கிறது சில பத்திரிகைகள்னால் நெருப்பில்லாமலே புகையை விடுவோம் ஆனால் அது விவகாரத்தில் சும்மா ஜோக்கு சொல்லலாமே தவிர யதார்த்தத்துக்கு வரும்போது எப்படி இருக்குன்னா புகையையும் நெருப்பையும் பிரிக்க முடியாது அது மாதிரி இந்த பிரம்மன் கிட்டேருந்து தான் வேதம் வந்தது அவங்களுடைய திங்கிங்கே ஹை லெவல் இல்லாட்டி நம்மள மாதிரி சினிமா பாட்டு வந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய லெவலே சிந்திக்கிற முறையே இருக்கே அதெல்லாம் எப்போவுமே வேதத்தையே நினைக்கிறவங்க வேதத்தையே வாழ்கிறவங்க அதனால தான் மனசை பற்றி பேசுகிற போது தைத்திரியோபுருஷத்தை சொல்லித்து மனசில் என்ன இருக்குன்னா வேத விரத்திகள் தான் இருக்குதுன்னு ஒருத்தம் மனசில் எண்ணங்கள் இல்லைங்கிறதுக்கு வேதமே பிரமாணம் வேதத்துலயே ஊறி இருக்கிறவனுக்கு மனசில் வேற எண்ணங்களுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதுக்கு பிரமாணம் தைத்திரியோபருஷத்து மனசை பற்றி பேசுது மனோமய கோஷத்துக்கு தலை என்னது கால என்னது வலது என்ன இடதுகை என்னன்னு கேட்டால் தஸ்யஜு வசிராக ர்தக்ஷண்ப சாமோத்தர்பக்ச ஆதேஷ ஆத்மா அதர்வாங்கிற சூச்சம் பிரதிஷ்டா இதை படிக்கிற போதே நம்முடைய முன்னோர்களுடைய மனசை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் நிறைமொழி மாந்தர் அது ரெண்டு இருக்கு நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப தொல்காப்பியம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடுமா அப்படி படிக்கணுமா நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிச்சயமா காமிச்சு கொடுத்துடும் அவங்களுடைய பெருமை என்னன்னு யாக்யவல்யோடைய மனசு அந்த பெருமை தெரியல வேற எதாவது கண்ட சப்தங்கள் எல்லாம் சொல்லப்படாதா அவர் வந்து துந்துபி சப்தம் சொல்றார் சங்கு சப்த சப்தத்தை சொல்றார் வீணா சப்தத்தை சொன்னார் இப்ப சொல்றார் எப்படி நெருப்புல இருந்து புகை ஈரவரகுல வந்து எப்படி புகை வர்றதோ அப்படி இந்த ஆத்மாவில இருந்து பிரம்மன்ல இருந்து இந்த வேதங்கள் எல்லாம் இன்னொரு உதாரணம் சொல்ற எப்படி ஒரு மனிதனுக்கு மூச்சு காற்று இயல்பாக இருக்கிறதோ அங்க ஒண்ணு எஃபர்டே கிடையாது நான் மூச்சு விடுறதுக்கு என்ன பிரயத்தனம் பண்றேன் என்னுடைய இச்சையே இல்லை மூச்சு தானா வந்து அது மாதிரி ஆத்மாவில் இருந்து வேதங்கள் தோன்றினு சொல்கிறார் மகதோபூதேச நஸ்வசித்தம் ஏதத்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோமே ரிக்வேத யஜுர்வேத சாமவேத அசர்வாங்கிரசா இஹாசா புராணம் வித்யா உபனிஷதோ சூத்திரா அணுவாக்கான வியான அஸ்வசித்தான சங்கராச்சாரியார் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் இந்த உபனிஷத்துக்குள்ளேயே அத்தனையும் உட்கார்ந்துருக்குன்னு விட்டார் இந்த போர்ஷந்தான் இரு ருகுவேதம் இதுதான் எஜுர்வேதம் சாமவேதம் அதரண வேதம் இதுலையே இருக்குது இந்த உபனிஷத்துக்குள்ளேயே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் சுருக்கமாக நீங்கள் சொன்னால் அறிவு நூல்கள் அனைத்தும் இந்த ஆத்மாவிலிருந்தே தோன்றின எதை வேணாம்னு சொல்லலாம் பஞ்சபூதங்கள் இதிலிருந்து தோன்றினான்னு சொல்லியிருக்கலாம் எது வேணாலும் சொல்லலாம் பஞ்சபூதங்கள் இதுல இருந்து தோன்றினு சொல்லலாம் ஆனால் இங்கே சாஸ்திரத்தில் என்னன்னா வேதங்கள் இதிலிருந்து தோன்றியது நம்ம என்ன சொல்றோம் பிரம்மதேவன் உலகத்தை படைக்கும் பொழுது வேதத்தை வச்சு கொண்டுதான் படைச்சார்னு சொல்றோம் யோ பிரம் விததாதிபூர்வம் யோவை வேதாவிஷ்ட பிரகிணோதி தஸ்மை தகும்ஹ தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷொர்வை சரணமகம் பிரபத்தியே ஆதியில் எந்த பரம்பொருள் பிரம்மதேவனை படைத்து அவரிடம் வேதங்களை கொடுத்து உலகத்தை படைக்கச் செய்தாரோ அந்த பரம்பொருடை முக்தியின் பொருட்டு நான் சரணமடைகிறேன் அப்படின்னு ஸ்வேதாசத்தரோபிஷத் மந்திரன் சொல்லுகிறது ஆகையினால வேதங்கள் அதிலிருந்து வந்தது ஐம்பது எழுத்தே அனைத்து வேதங்களும் ஐம்பது எழுத்தே அனைத்து ஆகமங்களும் ஐம்பது எழுத்தே அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா அப்புறம் கடைசியில பார்த்தா ஐம்பது எழுத்தே ஐந்தெழுத்தாமே அது மாதிரி இங்க இந்த மந்திரத்தோட தாத்யம் என்னன்னா ஆத்மாதான் சிருஷ்டிகாரணம் இத்தனை என்ன சொல்லப்பட்டது ஆத்மாதான் சொல்லப்பட்டது இங்க என்ன சொல்லப்படுகிறது ஆத்மாதான் சிருஷ்டிகாரணம் இனி அடுத்த மந்திரம் இனிமே என்னன்னா லய காரணம் ஆத்மாதான் லய காரணமும் ஆத்மாதான் அதுக்கு நீளமா சொல்ற நிறைய சயா சர்வசம் அப்பாம்ப ஜிஹாம்புனோத்திரம் சங்கல் மனேக்காம்ப ஹலயம் கமணம் ஆனந்த உபஸா விசாணம் பயுரேக்க பாதோ ஏ பாதோ ஏகாயனம் ஏவம் சர்வேஷாம் வேதானாம் பிரலய காரணம் பிரம்ம அவ்வளவுதான் லய காரணம் பிரம்ம பிரம்ம இல்ல ஆத்மா நீங்க ரெண்டும் உண்டுதான் ஆத்மாவையும் பிரம்மனையும் வேற வேறாக அத்வைத்த வேதாந்திகள் பேசுறது கிடையாது அத்வைத வேதாந்திகளை தவிர எல்லோருமே ஆத்மா வேற பிரம்மன் வேறதான் சொல்லுவார்கள் அதனால அவர்கள் சொல்ற அர்த்தம் வேற அவர்கள் ஆத்மாங்கிறது ஜீவாத்மா பிரம்மங்கிறது பரமாத்மாங்கிற அர்த்தத்துல சொல்லுவார்கள் நம்ம எந்த அர்த்தத்துல சொல்றோம்னா ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் எது ஆதாரமோ அந்த பிரம்மனைத்தான் ஆத்மான்னு சொல்றோம் அதனாலதான் இப்ப இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் மாற்றி சொல்ல போறோம் இதெல்லாம் எல்லா விதமான தனித்தனி ஆத்மாவும் அந்த தனியா இல்லாத ஆத்மாவில் தான் கற்பிக்கப்பட்டிருக்கு நம்ம எல்லாரும் தனித்தனியா சொல்ற மூலியம் நான் வேற நீங்கள் வேற அது வேற அவன் வேற இது வேற நான் வேற அப்படின்னு சொல்றது நான் நீ என்பதே ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டதுன்னு தான் சங்கராச்சாரியார் பிரம்மசூத்திரத்துக்கு இன்ட்ரட்ஷன்லேயே எழுதுறாரு யுஷ்மத் அஸ்மத் பிரத்யே கோச்சரையோ இந்த அஸ்மத் சப்தம் யுஷ்மத் சப்தம் நீங்கிற சொல் நான்கிற சொல் எல்லாமே இந்த ஒரு பொருளில் தான் கற்பிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுனா எல்லா தண்ணிக்கும் சமுத்திரம்தான் இருப்பிடம் காரணம் அதுதான் லயமாகிறது அங்கே ஒடுங்குகிறது எல்லா ஊரும் தோலில் தான் ஒடுங்கிறது தோல் தானே எல்லாத்தையும் அறியறது இது வந்து இது வெல்வெட்டு இது முள் இது கரகரான் இருக்குது சுர சொரான் இருக்குது இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஸோ சாஃப்ட் இப்படிலாம் சொல்கிறோம் எல்லாம் ஒரே தான் எல்லா விதமான ஸ்பர்ஷத்துக்கும் ஏக்க அயணம் துவக் எல்லா ஜலத்துக்கும் ஏக்க அயனம் சமுத்திரம் அப்படியே எல்லா மணத்துக்கும் மூக்கு ஒன்று தான் இடம் இருப்பிடம் மூக்குனால்தான் எல்லாத்தையும் இது பண்ணுறோம் ஆக மனங்கள் அத்தனையும் மூக்கில் தான் லயமாகிறதுங்கிறார் மூக்கில் லயமாகிறது அப்படியே அனைத்து சுவைகளும் நாக்கில் ஒடுங்குகிறது அதே எல்லா வடிவங்களும் கண்ணில் ஒடுங்குகின்றது எல்லா ஒலிகளும் காதில் ஒடுங்குகின்றன எல்லா எண்ணங்களும் மனதில் ஒடுங்குகின்றன எல்லா உபாசனைகளும் ஹிருதயத்தில் தான் செய்யப்படுகின்றன ஒடுங்குகின்றன எல்லா செயல்களும் கைகளில் ஒடுங்குகின்றன எல்லா ஆனந்தங்களும் உபஸ்தத்தில்தான் ஒடுங்குகிறது எல்லா விதமான விசர்க்களை உடம்புல இருந்து வெளியேறுகிற பொருள்கள் ஒடுங்குகின்றன எல்லா வேதங்களுக்கும் வாக்குதான் ஒடுக்கமா ஒடுங்கும் இடம் ஆகவே எல்லாத்துக்கும் லயஸ்தானத்தை சொல்லுகிறார் ஆக ஆத்மாதான் சிருஷ்டி ஸ்திதி எப்படி தங்கந்தான் நகைக்கு தங்கந்தான் சிருஷ்டி காரணம் நகைகளுக்கு தங்கந்தான் ஸ்திதி காரணம் நகைகளுக்கு தங்கம் தான் லயக்காரணமோ அப்படி ஆத்மாவில் தான் எல்லாம் தோன்றி ஆத்மாவில் தான் எல்லாம் இருந்து ஆத்மாவில் தான் ஒழுங்குகிறதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இந்த திருஷ்டா இவ்வளவு விஷயத்தை சொல்லி கொடுக்குறார் யாஜ்ஞவல்யர் அப்புறம் இன்னொரு உதாரணத்தையும் சொல்லி இந்த விஷயத்தை ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்கிறார் அதாவது இப்ப இந்த பதினோராவது மந்திரத்தில் தெளிவான இந்த ஸ்திகாரத்துக்கும் லய காரணத்துக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டு சமகாலத்தில் அனுபவிக்கப்படும் எது நாம ரூபமும் சம காலத்தில் பார்க்கப்படும் இங்க லயத்தில் வந்து நாம ரூபம் ஒடுங்கிடும் தான் இருக்கும் விசேஷம் பார்க்க முடியாது சரி ஸ்தி சரி சாமான்யம் விசேஷம் ரெண்டையும் பார்க்கலாம் சாமானிய சைத்தன்யம் விசேஷன்யம் இரண்டையும் சிருஷ்டிலையும் பார்க்கலாம் ஆனால் லயத்தில் தூக்கத்தில் விசேஷ சைதன்யம் இருக்கோ அந்த இன்டிவிஜுவாலிட்டி தூக்கத்தில் இருக்கோ ஜாகிரத வசதியிலையும் சொப்னா வஸ்திலையும் தான் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு தனித்தன்மைங்கிறது இருக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் தனித்தன்மை காணப்படவில்லை ஆ தனித்தன்மை போய் அங்கே என்னென்னா சாமான்ய சைத்தன்யம் தான் இருக்கு ஏன்னா மனசு இருந்தால் தான் விசேஷ சைத்தன்யம் விசேஷ சைத்தன்யம்னா என்ன லொக்கேட்டட் பர்டிகுலரைஸ்டு ட்ராப்டு சொன்னேன் இல்லையா டிராப்டு இண்டிவிஜுவலை இது வந்து விஜயானம் விசேஷ அது பேர் விஜய்னு பேர் வச்சுட்டாங்க அந்த சாமானிய சைத்தன்யத்துக்கு பேர் என்ன பிரஜானம் சாமானிய சைதன்யத்துக்கு பேர் பிரஜானம் இந்த விசேஷ சைத்தன்யத்துக்கு பேர் சிதாபாசனுக்கு பேர் விஜயானம் விஜயானம் வந்து என்ன ஆயிடுறது லயத்தில் பிரஜானத்தில் விடுகிறது சிருஷ்டிலையும் சிருஷ்டிலேயும் ஸ்தித்திலையும் பிரஜானமும் விஜயானமும் இருக்கு லயத்துல பிரஜானம்தான் இருக்கு விஜயானோ வேற வழியில் எனக்கு அவ்வளவுதான் பிரஜானம்தான் இருக்கு விஜானம் கிடையாது அதாவது தனித்தன்மை கிடையாது தூக்கத்துல வந்து நான் ஆண்னோ பெண்ணுனோ ஜாத்தியோ சன்னியாசியோ நம்ம தேனியில் இருக்கோமா விருதுநகரில் இருக்கோமா ராஜபாளையத்தில் இருக்கோமா கிளாஸ்லேயே தான் சொல்கிறேன் ஆயுத அதெல்லாம் தெரியாது இல்லையா எதுக்கு என்ன அங்கே போவானே எல்லாம் ஏகாயணம் அதனால என்னன்னா எல்லாம் இப்போ பிரஜானம்தான் இருக்கு விஜானம் எங்கயோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால பார்த்து சொல்லிட்டுருக்கேன் இப்போ உபதேசம் விஜயானத்துக்கா பிரக்யானத்துக்கானா விஜானத்தின் மூலம் பிரஜானத்தை விஜானத்துக்கு புரிய வைக்கிறோம் விஜானத்தின் மூலம் பிரஜானத்தை விஜய் புரிய வைக்கிறோம் அப்புறம் விஜய் பிரஜானத்தை பத்தின விஜயான விஜய் விஜயானம் வந்து பிரஜானத்தை பத்திய சத்தியத்துவ புத்தியும் விஜய் மித்யாத்துவ புத்தியும் வந்துடும் அப்புறம் பிரஜானம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி நல்லா புரிஞ்சதுன்னா தத்துவம் புரிஞ்சு அப்புறம் என்னன்னா அது அடுத்த மந்திரத்தை படிப்போம் சயா சைன்விழிய உதகே பிரஸ்த உதகமே அனுவிலீத்த நாஸ்ய यतो यतो आददीत एव अरे इदं லவம் அூத்தம் அப்பாரம் வினேவ ூத்தைேத்திவீதிச்சவிய லய காரணம் ஆத்மாங்கிற விஷயத்தை திரும்பவும் விளக்கி சொல்கிறார் எப்படி எல்லாத்துக்கும் ஒரே வஸ் அதாவது தோலுதான் ஏகாயனம் அதே மாதிரி சக்ஷுர் ஏகாயனம் ஸ்ரோத்ரம் ஏகாயனம் ரசம் ஜிஹ்வைக்காயனம் சொன்னார் எல்லாத்துக்கும் ஒடுக்கத்தை இது மாதிரி எப்படி இதுக்கெல்லாம் இது இருக்கோ அதுனா அது மாதிரி இவையனைத்துக்கும் ஒடுக்கமாக அது இருக்கிறது அப்படி சொன்னார் அதுக்கு வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சதசியில் எட்டாவது அத்தியாயம் சாப்டர்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல சொல்கிறார் இப்போ எங்கிட்ட என் பேரில் வெளிச்சம் இருக்கா இல்லையா சந்தேகம் இருக்கா வெளிச்சம் இருக்கா இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறார் ஒரு பிரம்மச்சாரி சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொல்கிறேன் சீரியஸாக எடுத்துக்காங்க ஒரு பிரம்மச்சாரி ஒரு கண்ணாடி எடுத்துன்னு வர்றார் கண்ணாடி எடுத்துகிட்டு வரும்போது கண்ணாடி எடுத்துட்டு அங்கே அந்த பக்கத்துலேருந்து அந்த வெளிச்சத்தை இது பண்ணி என் பேரில் ஏற்கனவே வெளிச்சம் இருக்கா இல்லையா வெளிச்சம் இருக்குது இப்போ என்னென்ன இந்த லைட்டை போட்டோடனே இந்த லைட்டை போடுறாங்க இல்லையா அது மாதிரி அது போட்டவுன்னே இன்னும் வெளிச்சம் அதிகமாக இருக்கா இல்லையா வெளிச்சம் அதிகமாக இருக்குது அப்போ ரெண்டு வெளிச்சம் இருக்கா இல்லையா ஒரு வெளிச்சம் என்னது சாமானிய பிரகாஷா அதனால் வர்றது என்னது விசேஷப் பிரகாஷ சாமானிய பிரகாஷமும் விசேஷ பிரகாஷமும் ஒரே நேரத்தில் இருக்கா இல்லையா இருக்கு சாமானிய பிரகாஷ் இந்த இந்த உதாரணம் ரொம்ப முக்கியம் இருட்டு ரூம்லன்னு சொல்லிகிட்டு இருப்போம் நிறைய உதாரணத்தில் அப்படி சொல்லலை இப்போது ஏற்கனவே வெளிச்சம் இருக்குது இப்போ பந்தலில் போட்டிருக்கு இந்த வெளிச்சம் இருக்குது இன்னும் கண்ணாடியை வச்சு காட்டினா இன்னும் விசேஷமாக வெளிச்சம் இருக்கும் அது மாதிரி தான் சாமான்யமாக சைதன்யம் இருக்குது விசேஷமாக இப்படி பிரகாசப்படுத்துறதுனால அந்த இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மை இருக்கிறது இப்போ கண்ணாடியில் தெரிகிற வெளிச்சம் வருது வர்றது இருக்கே அந்த வெளியிலேருந்து காட்டுறது அது தனித்தன்மை அப்படின்னு அர்த்தம் எது உண்மையான வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்கும் ஆதாரமான உண்மையான வெளிச்சம் எதுன்னு கேட்டால் இந்த சாமான்யந்தான் இந்த விசித்திரத்தை யார் பண்ணுறான்னா அம்மா மகாதேவி மாயாதேவி எல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் வேற வேறையாக நினைக்க வச்சு அழ வச்சு சிரிக்க வச்சு சிரித்து கொண்டே அழ வைத்து அழி அழுது கொண்டே சிரிக்க வச்சு மேல் மனசில் சிரிக்க உள்ளே சிரிக்க மேலே அழ இப்படி மாற்றி மாற்றி பண்ணிட்டுருக்கோம் எல்லாம் அதனால் உண்மையாக விசாரம் பண்ணி பார்த்தா கடைசியில் என்னென்னா நாத்திவாதி பவத்தே மௌனி பவதி இதெல்லாம் புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சாச்சுன்னா இனிமேல் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சுவாமி புரியலைன்னாலும் அப்படி சொல்லிடலாம் அப்படி இல்லை சுவாமி படித்தது வந்து ஒரு விஷயம் புரிஞ்சது என்னென்னா இனிமே நமக்கு போதும்னு தோல்டுச்சு என்னென்ன ரெண்டு விதமாக சொல்லலாம் படித்து புரிஞ்சதுனால போதும்னு சொல்லலாம் இல்லாட்டி என்னென்னா எனக்கு இது புரியாதுன்னு தீர்மானமாக தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா எப்போ நமக்கு புரியலேன்னு சொல்கிறோமோ என்ன காரணம்னா நமக்கு வந்து பாஹ்ய விற்பி ரொம்ப பலமாக இருக்குதுன்னு வருஷம் இந்த பேத புத்தி பேத விற்த்தி பலமாக இருக்குது கொஞ்சமாவது அடங்கி இருக்கணும் அப்போ இதெல்லாம் புரியும் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் இந்த அத்வைத விற் அத்வைதத்தை விஷயம் புரியும் புரிஞ்சு எடுத்துன்னு என்ன சர்வதா வர்த்தமானம் அப்படின்ட்டார் நீ வாட் அவர் தி லைஃப் ஸ்டைல் நீ எப்படி இருந்தால் என்ன எப்படி தான் அக்கிரமணும் அர்த்தமில்லை எப்படி இருந்தால் என்ன நீ ஒன்றும் பாதிக்கப்பட மாட்டாய் நீ கிரகஸ்தனாக இருந்தா என்ன சன்னியாசியாக இருந்தால் என்ன நீ மட்டாதிபதி சன்னியாசியாக இருந்தால் என்ன என்ன போட்டுக்கணும் போல் அதுக்காக அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் எப்படி இருந்தால் என்ன சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயிவர்த்தன் ஆஹ் சைந்தவ கிள்ளியாக சைந்தவ கில்லியன்னா அந்த உப்பு கட்டி அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்ட உடனே உதக்கமேவோ அணுவிலியேத்த நான் ஹாஸ்ய எடுத்து தனியாக பிரித்து பார்க்க முடியாது உப்பை போட்ட உடனே உப்பு கரைஞ்சி போயிடுது உப்பை போட்ட உடனே உதக்கைன்னா தண்ணிக்குள்ளே உப்பு கட்டிய போட்டாச்சு கொஞ்ச நேரம் கழித்து என்னென்னு பார்த்தா தேடி பார்த்தா கிடைக்கல எல்லா பக்கமும் வியாபிச்சிடுது அது மாதிரி இந்த துவைத்தம் எல்லாம் அத்வைதத்தில் இதுதான் இதுதான் வா வம்பு கரைஞ்சு போயிடுத்து அப்படின்னா இப்போ என்ன நம்ம எல்லோரும் அத்வைதத்தில் கரைஞ்சு போகணும் அப்படியே கரைஞ்சு போகணும்னு ஒரு பாஷையில் சொல்லணும் அப்படின்னா இப்போ எல்லாரும் கரைஞ்சிக்கிங்களா அப்புறம் கட்டி ஆகிடுங்க எதுக்கு கரைவானே மலையாளத்தில் கரையிறதுனா தெரியும்ல அழகு ஆ ஜீவன் கரையணு ஆள் ஆள் கரைகிறதுனா அழகுதுன்னு அர்த்தம் ஒன்றும் கரை இதை கேட்டால் குரு கரைய வேண்டிதான் வந்து ஞாபகம் வச்சுங்கோ இது கரையிறதுங்கிறது உதாரணத்து மூலமாக நீங்கள் வந்து அதுக்கு அதுக்கு தான் அவர் உதாரணம் என்ன சொல்லிட்டார் ஸ்திரி ஸ்திலையே புரிஞ்சுக்கிறதுக்கு வழி சொல்லிட்டார் ஸ்தித்தியில் புரிஞ்சிக்காதவன் லயத்தை புரி லயத்தில் இது பண்ண அதான் தினம் லயத்துக்கு போயிடுறவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுறது கிளாஸ்லேயே அப்படி இருக்கிற போது எனக்கு லயத்துக்கு ஸ்பெஷலாக போகணும் பயப்படாங்க நான் அப்படின்னு சொல்லல நிறைய பேர் தூங்கல கொஞ்சம் பேர் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியாது முடியவே முடியும் ஆனா இருக்கு தண்ணிக்குள்ள போட்டான உப்பு இருக்கா இல்லையா இருக்கு அது மாதிரி அத்வைத்தமும் இருக்கு ஜலமும் இருக்கு உப்பும் இருக்கு ஆனா உப்பையும் ஜலத்தையும் முடியாது சொல்றதான் சிரிக்காரணம் லய காரணம் மகத்பூதம் அனந்தம் எல்லையற்றது அபாரம் கரையில்லாதது பிரம்மன் இது வந்து அப்புறம் என்ன சொல்லுகிறார்னா இது வந்து விதேக முக்தியை சொல்றதுக்கான உதாரணமாகவும் அமைந்து விடுதல் ஸ்திதி காரணத்துல புரிஞ்சின்னு வாழ்றவன் ஜீவன் முக்தன் லய காரணத்தை பத்தி இப்ப சொல்றார் என்ன ஆகுதுன்னா ஞானி இந்த ஞானத்தோட வாழ்ந்துட்டு இந்த சரீரத்தை விட்டு போற போது விசேஷ சைதன்யம் போயிடுறதுங்கிறார் ஏதேபியா பூத்தேபியா சமுத்தாய தானியவ அணுவி அணுவினஷ்ய அதுல இருந்தே தோன்றி அதிலேயே ஒடுங்கி விடுகிறது ந பிரேத்திய சம்ஜா அஸ்தி சம்ஜா நாஸ்திங்கிறார் சம்ஜான்னு சொன்னா விசேஷ சைத்தன்யம் லயத்துல இல்லை சாமானிய சைதன்யம்தான் இருக்கு அரே பிரவீமீதி ஹோவாச்ச யாஜ்யவல்யா நீ கேட்டத்துக்காக வேண்டி நான் இப்படி இதை சொன்னேன்னு சொல்லி முடிச்சுட்ட பத்து இருபத்தெட்டு அத்தைவமா பகவான் அமுமுகத் நேத்தியஸ்தீ தீ சோவாச்ச நவா அரே அகம் மோகம் பிரவீமி அரே இதை உடனே இந்த சந்தேகம் வருது அப்படின்னு நானா வாங்க வாங்க இப்ப என்ன சொன்னீங்க சம்கியா திடீர்னு போனதுக்கு அப்புறம் சம்கா அத்திரைவமா பகவான் அமுமுகத்து எப்படி அர்ஜுனன் கேட்குறான் இல்லையா வியாமிஸ்ரேனேவ வாக்கேன புத்தி மோகைய சீவமே அர்ஜுனன் கேட்குறான் எனக்கு வந்து குழப்பிற மாதிரி இருக்குது எம் புத்திக்கு அப்படி சொன்ன மாதிரி பகவான் மரியாதை சொன்ன பகவானே இங்கே தான் எனக்கு ரொம்ப குழப்பம் வருது என்ன தூக்கத்தில் என்ன ஆகிடுறது இந்த சாமான்யம் தான் நம்ம விளைச்சி சொல்லிட்டோம் மைத்திரேஜி புரியல கொஞ்சம் நம்ம வந்து விளக்கமாக இவ்வளோலாம் சொல்லின்னு இருக்கோம் இல்லை சந்தேகம் வந்தது அத்தைவ மா மான்னா அர்த்தம் மாம் அஸ்மத் சப்தா தகாராந்தா த்ரிஷுலிங்கேஷு சமான அஸ்மத் சப்தா தித்தீயா விபக்தி தித்தீயா விபக்தி ஏகவச்சனே தித்தீயம் ரூபம் மாம் சரியாப்பா கிராமர்லாம் சரியாக இருந்தால் சரி இல்லை அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சு மா ஆவாம் நௌ அஸ்மான் நஹ அப்படின்னு இருக்குது பரவாயில்ல விட்டுருங்க சம்ஸ்கிருதம் நமக்கே டைம் இல்லை அதில் மா பகவான் அமுமுகத்து அமுகத்துங்கிறது வந்து பரஸ்மை பதி லங் ரொம்ப கஷ்டமான இது அதுலேயே ஒரு ஏழு வெரைட்டி இருக்குது இந்த சம்ஸ்கிருதத்தில் இந்த இறந்த காலம் மூணு வகைப்பட்டது இறந்த காலம் மூணு வகைப்பட்டது இன்னைக்கு இறந்த காலம் காலம்பரத்துலேருந்து மத்தியானம் வரைக்கும் இப்போ இது வரைக்கும் இறந்த காலம் அத்தியத்தன பூத்த காலக அனத்தியத்தன பூத்த காலக நாம் பிறந்ததுலேருந்து நேர்த்திக்கு உள்ள பூதகாலம் வேறு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூதகாலம் வேறு இதனால்தான் நிறைய பேர் சம்ஸ்கிருத்தை பார்த்தா ஓடி போயிடுறாங்க அதனால் அதனால் பூத்த மூணு வகையாக இருக்குது அதில் அமுகத் அமுகத்துனா அத்தியத்தன பூத்த காலக லுங்கு பரஸ்மை பதி அமுகத் அதை பார்த்தேன் இன்னமும் இதை மாதிரி நான் சாதாரணம் எல்லாம் பார்க்கறது என்னது அமுகத்துன்னா என்னன்னு பார்த்தா அப்படி இருக்கு அப்போ அமுகத்துனா என்னை மயக்கம் அடைய போல இருக்கிறது தாங்கள் சொல்லுவது பிரேத்திய சம்ஜான் ஆஸ்திங்க போனதுக்கப்புறம் சம்ஜா கிடையாதுங்கிறீங்களே அப்படின்னா நவா அரே மோகம் பிரவீமி நான் ஒன்றும் மயக்கம் மாதிரி ஒன்றும் சொல்லலை கொஞ்சம் ஃபெட்டப்பான மாதிரி பேசுகிறார் நவா அரே மோகம் பிரவீமி நான் ஒன்றும் மயக்கம் அடைகிறதா நான் இத்தனை நேரம் சொல்லியிருக்கேன் அலம் வா அரே இதம் விஜானாய் நான் இந்த சொன்னதையே திரும்ப திரும்ப யோசிச்சுப்பார் உனக்கு அது புரியும் நான் ஒன்றும் குழப்பலம்மா நீ வந்து குழம்பினதாக நினைச்சுக்கிட்டு இருக்கே நான் இத்தனை நேரம் சொன்ன திருஷ்டாந்தத்தை நான் திரும்ப திரும்ப நினச்சிப்பார் இது போரும் நான் இப்போ சொன்னதே போரும் இதம் விஜயானாய அலம் உண்மையை புரிந்து இந்த ஜானமே போதும் அப்படின்னார் அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த மந்திரம் எிறி மிவரம் ஜிஹ்ரதி தரம் பசியம் சிணோதிமனு தர இத்தரம் விஜா ூத்வீம் <yitra> ரொம்ப அத்தியத்தமான மந்திரம் இத பூர்ணமா பூர்த்தி பண்ணுகிறார் யாஜ்ஞல்யர் இதோட மைத்ரே பிராமணம் முடிகிறது இதில் இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை கவனிக்கணும் துவைத்தம் இவ பவதி ரொம்ப முக்கியம் எத்தகி துவைத்தம் இவ பவதி எங்கு துவைத்தம் போல் இருக்கிறதோ அங்கு ஒன்று இன்னொன்று முகருகிறது ஒன்று மற்றொன்றை அனுபவிக்கிறது அந்த ஒன்று மற்றொன்றை அனுபவிக்கிறதுங்கிறது நிறைய சொல்கிறார் ஒன்று ஒன்று மற்றொன்றை முகருகிறது ஒன்று மற்றொன்றை காண்கிறது ஒன்று மற்றொன்றை கேட்கிறது ஒன்று மற்றொன்றை பார்த்து பேசுகிறது ஒன்று மற்றொன்றை நினைக்கிறது ஒன்று மற்றொன்றை நன்கு அறிகிறது எங்கு எல்லாமே ஆத்மாவாக தெரிகிறதோ அங்கு எதை எது எதை முகரும் எது எதை பார்க்கும் எது எதை கேட்கும் எது எதை பார்த்து பேசும் எது எதை நினைக்கும் எது எதை நன்றாக அறியும் எதனால் இவை அறியப்படுகிறதோ அதை எப்படி அறிய முடியும் போய் விடுகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் துவைத்தம் போய் விடுகிறது ஆக ஆழ்ந்த உறக்கத்தில் துவைத்தம் போற போது அங்க யார் யாரு அறியறா ஒருத்தர் கிடையாது திருஷ்டாந்தம் வந்து ஒரு இது இருக்கே விரதி சுப்திஹி அப்படின்னு சொல்லி அத்வைத மந்த ஒரு ஸ்லோகமே இருக்கு விஜான விரதி சுப்தி அந்த விசேஷ ஜானம் வந்து ஒடுங்கிறது தான் சுசுப்தி மனசு இருந்தாத்தான் துவைத்த வியவகாரம் மனசு இல்லேன்னா துவைத்த வியவகாரம் கிடையாது அதனாலதான் திரவே என்ன பண்றாங்க இந்த யோகிகள் அப்ப வந்து மனசு இருந்தாத்தானே துவைத்தம் மனதை நாசம் பண்ண வேண்டும் மனோநாசம் அங்க இறங்கிடுவாங்க மனது இருந்தா தானே துவைத்த அவஸ்த ஆக மனமற்ற நிலைக்கு போக வேண்டும் வாசனைகளை ஒழிக்க வேண்டும் மனதை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு யோகிகள்லாம் சாதனை பண்றாங்க ஆனால் சங்கராச்சாரியார் சொல்றார் மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாதுங்கிறதான் சொல்லின்னு இருக்கோமே தவிர மனசு மனசை நாசம் பண்ணுற வேறையை சொல்லலை அதனால மனசை நாசம் பண்ண வேண்டாம் மனசை பொய்யின்னு புரிஞ்சுக்கோ மனசை பொய்னு புரிஞ்சுக்கிறதா மனோநாசமே தவிர மனசை ஒரு நிலையில் அழிக்கிறதுக்கு பேர் மனோநாசம் கிடையாது மனதை அழிவதற்கு அழிப்பதற்காக தியானம் செய்ய வேண்டாம் மனதை அழிப்பதற்காக எந்த சாதனையும் பண்ண வேண்டாம் இயற்கையாகவே மனது தூக்கத்தில் ஒடுங்குகிறது எதையாவது இந்திரிய விஷயங்களை அனுபவிச்சே இயற்கையாக மனசு சில பேருக்கு ஒடுங்கிறது ஆஹாங்கிறான் எதையா அனுபவிச்சுட்டா அந்த கிரிக்கெட்டு போட்டால் ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு ஆஹா அப்படிங்கிறான் கத்திரா கொஞ்ச நேரம் மறந்துவிட்றான் அடுத்த சிக்ஸருக்கு எதிர்பார்த்துட்டுலாம் அப்போ வந்து எந்த அனுபவத்துலையும் என்ன அப்படியே மறந்துவிடுறான் அது மாதிரி என்ன பண்ணுறேன் ஏதாவது பகவான் நாமத்தை பாடிட்டே இருக்கும்போது உச்சகட்டம் வருது உச்சகட்டம் வந்து நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண அப்படி சொல்லிகிட்டே இருக்கிற ஆஹா ஆஹாங்கிறான் ராக் மியூசிக் மாதிரி தான் அது அதார்மிகம் அது அப்போ என்னன்னா மனசு அப்படியே போயிடணும் அப்புறம் பழைய நாராயண நாராயண நாராயண ம மனது வருதுன்ட்டான் மனசு போயிடுது அப்புறம் மனசு வருது ஷங்கராஜார் சொல்கிறார் அது துவைத்தம் இவ பவதி மித்தியான்னு புரிஞ்சுக்கிறதாப்பா மனோநாசம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மனமற்ற நிலைக்கு ஏங்குகிறார்கள் மனமற்ற நிலைக்கு ஏங்க வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லலை மந்திரங்கள்லாம் சொல்கிறேன் உபநிஷத்துக்கெல்லாம் சொல்கிறது மனமற்ற நிலைக்கு இயங்காதீர்கள் மனமற்ற நிலை விழிப்பிலேயே அறிவினால் பெற முடியும் மனதை உண்மை என்று நினைக்காதீர்கள் மனம் ஒரு மாயத்தோற்றம் மனம் ஒரு பொய் என்று மனதிலே அறிவை வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளோதான் என்னால் கேன விஜானியா விக்கியாதாரம் இதுதான் சங்கராஜருக்கு அடிக்கடி பிடிக்கும் விஜானியா இவன் இந்த உபாதியே போயிடுறது ஆனால் விதேக முக்தியில் உபாதி போகிறது மாத்திரம் இல்லை ஜீவமுக்தி விதேக முக்தி வேறே சதேக நம்ம நினச்சின்னு இருக்கோம் முக்தி வந்து ஒன்று தான் அது சதேகமாயிருந்தா என்ன விதேகமாயிருந்தா என்ன சதேகமாயிருந்தா உபாதி சகித ஜ்யானம் பிரம்ம ஜானம் உபாதி ரஹித்த பிரம்ம ஜானம் உபாதியோடு இருக்கிற போது பிரம்மனும் பிரம்மனாகவும் இருக்கான் பிரம்ம ஜானமும் இருக்கு உபாதி போனவுடனே பிரம்ம ஜானம் போயிடுறது பிரம்மனா இருக்கான் பிரம்ம ஜானம் மித்யா பிரம்ம சத்தியம் ஆக இந்த மைத்ரேயி பிராமணம் விவேகத்தையும் வைராக்கியத்தையும் உடைய மைத்ரேயிக்கு யாஜ்யவல்யர் கணவராகவும் இருந்தவர் குருவாக ஆனார் மனைவியாகவும் இருந்தவள் சிஷ்யா சிஷ்யாக மாறினாள் அவளுக்கு விவேக வைராக்கியம் இருக்கிறது என்பதை அறிந்த யக்ஞவல்யர் அவளுக்கு வைராக்கியத்தை நன்கு உண்டு பண்ணுவதற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரியத்தை பற்றி பண்ணி ஆத்ம பிரியந்தான் எல்லாருக்கும் வாஸ்தவமாக பிரியமாக இருக்கிறது அந்த ஆத்ம பிரிய ஆத்மாவில் இருக்கிற பிரியத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி ஆத்ம விசாரம் பண்ண சொல்லி அந்த ஆத்ம விசாரத்துக்கு நிறைய திருஷ்டாந்தங்களை எல்லாம் சொல்லி ஆமா சிணம் ஆயக்காரணம் ஆகி காரணம் சொல்லி சர்வாத்மாவம் ஏகாத்மத்த உபதேஷம் ஏற்கம்தமான்த்த நேசம் பண்ணி த்தி சொல்லி எல்லாத்தையும் நஷேதம் பண்ணியுடர் ஆஹ் ஐத்தம் இவ்வாதி நைத்தம் அதி அத்வைதம் பிரம்மைவ பரமார்த்த சத்தியம் அகம் அத்வைதம் பிரம்மாஸ்மின்னு மைத்ரேய்க்கும் உணர்த்தப்பட்டது நமக்கும் இப்பொழுது உணர்த்தப்படுகிறது இறைவனுடைய அருளால் குருவினுடைய அருளால் இந்த அத்வைத பிரம்மாத்ம ஞானத்தை நன்கு உணர்ந்து கொண்டு அந்த ஞானத்திலேயே நிலை நின்று நீங்கள் சதேக முக்தர்களாக இருந்து விதேக முக்தர்களாக வேண்டும் என்று தக்ஷணாமூர்த்தியினுடைய திருவடியை பிரார்த்தனை பண்ணி உங்களெல்லாம் மனமார வாழ்த்தி நிறைவுஸ்ரீஹிரே பூர்ணமத்பூமி பூர்ணமேவிஷியா